வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு போது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மாணவர்கள் செயற்கை குறைந்த மற்றும் சரியாக செயல்படாத அரசு பள்ளிகளை தனியார் பொதுத்துறை கூட்டமைப்பின் சார்பில் அதாவது PPP திட்டத்தின் கீழ் கொண்டு வரலாம் என மத்திய அரசுக்கு பரிந்துரைத்த அமைப்பு நிதி ஆயோக் என்ற திட்டக்குழு இரண்டு விளையாட்டுத் துறையில் அதன் வளர்ச்சிக்காக சிறந்த பங்களிப்பை வழங்கியதற்காக ராஷ்ட்ரிய கேல் புரஸ்கார் விருதினை பெறும் அமைப்பு ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு மூன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பெற்ற மைசூர் தசரா திருவிழாவை சிறப்பிக்கும் வகையில் கர்நாடக மாநிலத்தினால் தங்கரதம் சொகுசு ரயில்வே சேவை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது நான்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் மட்டுமே ஜிஎஸ்டி வரியால் சுமார் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூன்று கோடி அரசிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் அறிவித்துள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவிலேயே முதன் முதலாக அரசு அலுவலகங்களுக்கு இடையில் சுமார் பத்தொன்பது ஏக்கர் பரப்பளவில் முதல் முறையாக குறுங்காடுகள் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு இரண்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெறவுள்ளது மூன்று உலக தேங்காய் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது நான்கு தைபான் நாட்டின் முதல் முறையாக தனது உள்நாட்டு கண்காணிப்பிற்காக எந்த செயற்கை கோளை விண்ணுக்கு அனுப்பியுள்ளது ஐந்து சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி